அரைகின் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு பாங்கக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ஒரு தொழுகை உண்டு விரும்பி அவர்கள் தொழலாம் இதை அப்துல்லாஹிவின் முகம்பல் ரவி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்